அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற கோபத்துக்கு வேற பகை இருக்கா என்ன அப்படிங்கிறார் கோபத்தை காட்டிலும் அதாவது இது அந்த சத்ரு மனசுக்குள்ள இருக்கிற மாபெரும் சத்ரு என்னன்னா நம்மகிட்டே இருக்கிற கோப உணர்ச்சி தான் அதான் சொல்றார் இந்த கோபம் என்ன பண்ணும்னா நம்மகிட்ட சிரிப்பு இல்லாமல் பண்ணிடும் உவகை உவகைன்னா சந்தோஷம் ஆக சந்தோஷத்தையும் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடான முகமலர்ச்சி சிரிப்பு இவற்றையெல்லாம் கொல்லக்கூடிய சினத்தை விட வேறு பகை நமக்கு வேறு என்ன இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற கோபகுணம் தான் நமக்கே பகைங்கிறார் வள்ளுவர் ஆகவே அது பல பகைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆனால் நமக்கே அது பகையாக இருக்கிறது நமது கோபம் நமக்கே பகை சத்ரு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அது கேட்குறார் ஆட்சேபம் மாதிரி கேட்குறார் இந்த சினமானது மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகிய சிரிப்பையும் கொல்லக்கூடியதாக இருக்கிறது இதை காட்டிலும் வேறு பகை என்ன இருக்கப் போகிறது வேறு எந்த பகையும் இருக்காது என்பது அர்த்தம் ஒரு மனிதனுக்கு இறக்க குணம் நிறைய இருக்கணும் எல்லா உயிரையும் தன் உயிராக கருதி மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் கொள்ள வேண்டியது யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபமானது அறியாமையினால அந்த கோபம் நம்மளை ஆட்சி பண்ணி நம்முடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொன்று விடுகிறது அப்படி நமக்கு நாமளே மகிழ்ச்சி கொள்ளாத போது சந்தோஷமாக இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட மலர்ச்சியாக இருக்க முடியாது மூஞ்சியே அப்படி இருக்குங்கிறாங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் ஒருருன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோமே ஆகையினால தனக்கும் மற்றவங்களுக்கும் தீமை தரக்கூடிய கோபம் தனக்கு மாத்திரம் தீமை தரும் பகையை விட கொடியது வெளியில் இருக்கிற ஆள் வேண்டாம் நம்ம கோவமே நமக்கு சத்ருவாக மாறிடும் நமக்கு சந்தோஷத்தை இல்லாமல் பண்ணிடும் அது மாத்திரமில்லை இதுக்கு முந்தின குரலில் நமக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்கும் தீமை தரும் பகையாக சொல்லப்பட்டது இங்கே என்ன சொல்கிறார் உனக்கே அது பெரிய சத்ருவாயிடும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொன்னார் மற்றவங்களுக்கு துன்பம் தர்றது மாத்திரமில்லை உனக்கே அது நல்லது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமக் இந்த குரோதந்தான் காமயேஷ குரோத ஏஷஹா ரஜோகுண சமுதவஹா மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக இந்த குரோதந்தான் பெரிய பாவத்தை பண்ணக்கூடிய தன்மையை உடையது உன்னுடைய கோபம் உனக்கு எதிரிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் உபதேசம் பண்ணுறார் யக்ஷ பிரஸ்னத்தில் ஒரு அழகான மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யாருன்னா மனக்குடவர் அப்படிங்கிற உரையாசிரியர் இது நாம் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கெல்லாம் கெடுதலை உண்டு பண்ணிடும் இந்த கோபம்னு சொல்றார் நகையும் நகையும்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுக்கு நான் பதவ சொல்கிறேன் இப்போ துறவிகளுக்கு அருளோடு இணைந்த மெய்யறிவால் விளைகின்ற முகமலர்ச்சியாகிய சிரிப்பையும் அப்படி படிக்கணும் இறக்க குணம் ஞானம் அதனால வரக்கூடிய ஒரு சிரிப்பு நகை நகையும் முகமலர்ச்சியாகிய சிரிப்பையும் உவகையும் அகமலர்ச்சியாகிய மகிழ்ச்சியையும் கொல்லும் அழிக்கின்ற ஆற்றல் மிக்க சினத்தின் கோபத்தை காட்டிலும் பிற வேறு பகையும் ஏதேனும் பகை உளவோ இருக்கப் போகிறதா என்ன இல்லை என்பது கருத்து முகமலர்ச்சியாகிய சிரிப்பையும் அகமலர்ச்சியாகிய மகிழ்ச்சியையும் அழிக்கின்ற ஆற்றல் மிக்க கோபத்தை காட்டிலும் வேறு ஏதேனும் பகை இருக்கப் போகிறதா என்ன இருக்கப்போவதில்லை என்பது கருத்து நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து